வணக்கம் மே இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்திய கூடைப்பந்து கூட்டமைப்பின் தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டுள்ளவர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் இரண்டு சமீபத்தில் வெளியிடப்பட்ட டபிள்யூஇப் உலகளாவிய எரிசக்தி மாற்ற குறியீட்டு பட்டியலில் இந்தியா எழுபத்தி இடத்தை வகிக்கிறது மூன்று சமீபத்தில் நிதியியல் தொழில்நுட்ப மாநாடு புதுதில்லி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 இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் 1. இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மும்பை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் யார் 2. இந்தியாவின் பாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எனும் வன ஆய்வு நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது 3. பாலிவுட் எந்த இந்திய நகரத்தை சார்ந்தது மீண்டும் சந்திப்போம் நன்றி